ிாத்தய தோற்றைக்காணய ஜிருஷ்ணாத்தே நம மானியுியோ மிப சர்வாரம்பற்றிக்கு வந்திருக்கணும் நான் அதை மாற்றி சொல்லிவிட்டேன் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன் இன்றைக்கு அந்த விட்டுப்போன இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்கிறேன் குணாத்தீதனோட லட்சணம் தான் இது மான அப்பமானையோஹோ துல்லியா மானம்னு சொன்னால் பிறர் நம்ம மேலே வச்சுருக்கிற மதிப்பை வெளிப்படுத்துறது நமக்கு மாலை போடுறது பாத பூஜை பண்ணுறது எல்லாருக்கும் முன்னால் பாராட்டி பேசுறது இதெல்லாம் மானம் அபமானம்னு சொன்னால் அதற்கு நேர்மாறானது நான் அதை வர்ணிக்க விரும்பலை நம்மளை அபமானப்படுத்துகிற செயல்கள் துல்லிய நிந்தாங்கிறது வாக்கு வியாபாரம் வாக் வியாபாரம் அதாவது நம்மளை நிந்திக்கிறதையும் புகழ்கிறதும் வாயால் செய்கிறது இங்கே வந்து செயலால் காட்டுறது நமஸ்காரம் பண்ணுறது பாத பூஜை பண்ணுறது முதலான செயல்கள் அதற்கு நேர்மாறாக நம்மளை அவமானப்படுத்துறது இது ரெண்டும் ஞானிக்கு மானம் பண்ணுறதுனால மதிப்பை எல்லாரும் சேர்ந்து கரகோஷம் பண்ணி எல்லாரும் புகழ்ந்து பேசுறதுனாலேயோ மரியாதையை வெளிப்படுத்துறதுனாலேயோ மால மரியாதைகள்லாம் செய்கிறதுனாலேயோ பெரிய தேர்லையோ யானையிலையோ உட்காத்தி வச்சு கூட்டின்னு போகிறதோ இதெல்லாம் பார்க்குறோம் அவன் உலக வாழ்க்கையில் அது அவனுக்கு அன்பர்கள் என்ன செஞ்சாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி அதையும் ஏற்றுக்கொள்கிறார் மானத்தை விரும்புவதும் இல்லை வெறுப்பதும் இல்லை சில பேர் எனக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அது அதை வெறுக்கிறதும் இல்லை மானத்தை விரும்புகிறதும் இல்லை மானத்தை வெறுக்கிறதும் இல்லை அவமானத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவ சில பேர் அவமானப்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின் கூட நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்தந்த மனநிலையை பார்த்தா தான் நமக்கு அது புரியும் உணர்ச்சி வசப்பட்டு சில இதெல்லாம் பண்ணி பார்ப்பார்கள் சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார்கள் ஆக அபமானத்தையும் விரும்புறதும் இல்லை வெறுக்கிறதும் இல்லை ஆய் சமகான்னு சொன்னால் மான அபமானத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்றவன் ஏற்றுக்கொள்கிறவன்கிறதையும் கவனித்து புரிஞ்சுக்கணும் அதை ஒரு பொருட்டாவே கருதுறது இல்லை துல்லியோ மித்ரா பக்ஷயோ மித்ரன்னா நண்பன் அரியனா பகைவன் நன்பனுடைய குழு பகைவனுடைய குழு இவர்களிடத்திலையும் அவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறான் நண்பன் மீது விருப்போ பகைவன் மீது வெறுப்போ அவனுக்கு இல்லை காரணம் எல்லாத்துக்கும் இந்த குணாதித்த தத்துவ ஞானம்தான் யாருமே உண்மையிலே மித்திரனும் இல்லை அரியும் இல்லை எல்லோருமே தூய உணர்வு தான் நம்ம சமதரிசனம்னு பார்த்தோமே அஞ்சாவது அத்தியாயத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் கல்வி அடக்கமுடைய பிராமணன் யானை நாய் நாயை சமைத்து சாப்பிடுகிறவன் எல்லாரிடத்துலையும் சமதரிசனம் உடையவன் பார்த்தோம் ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் ஒன்பது விதமான மக்களிடத்துல ஞானி சமமாக இருக்கான்னு பார்த்தோம் அதை திரும்ப திரும்ப நினைக்க கடமைப்பட்டிருக்கோம் ஆக நண்பன் பகைவன் இரண்டு குழுவினரிடத்துலையும் நண்பனுக்கு வேண்டினவனும் இருப்பான் பகைவனுக்கு வேண்டினவனும் இருப்பான் அவர்களிடத்துல இவனுக்கு விருப்பறுப்பு கிடையாது சர்வ ஆரம்ப பரித்யாகி ஆதிசங்கரர் இங்கே ஒன்று சொல்கிறார் தன்னோட அபிப்பிராயப்படியும் நண்பன் பகைவன்கிறது கிடையாது இன்னொருத்தருடைய கோணத்தில் அவங்க சொல்லுவாங்க உன்னுடைய நண்பன் உன்னுடைய பகைவன் என்னுடைய கோணத்திலும் எனக்கு யாரும் பகைவனும் நண்பனும் கிடையாது இன்னொருவருடைய கோணத்திலும் எனக்கு பகைவன் நண்பன்கிறது அவன் நினைச்சு கொண்டிருக்கான் உண்மையில் அப்படி கிடையாது என்ற ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறார் ஆதிசங்கரர் அதே மாதிரி சர்வ ஆரம்ப சர்வன்னு சொன்னால் திருஷ்ட கர்மா அதிருஷ்ட கர்மம் ஆரம்ப கர்மம் பலனை கொடுக்க தொடங்குறது எதுவோ அதுக்கு ஆரம்பம்னு கர்மத்துக்கு ஒரு பேர் இது அடிக்கடி கீதையில் நம்ம மூணா அத்தியாயத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கோம் திருஷ்ட அதிருஷ்டார்த்தானி கர்மாணி லௌகிக கர்மங்கள் வைதிக கர்மங்கள் எல்லாமே பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால ரெண்டு கர்மத்தையும் விட்டுவிட்டாங்க நல்ல காரியமும் செய்யறதில்லை கெட்ட காரியமும் செய்யறதில்லை அமைதியா இருக்கிறான் அவனுடைய இருப்பே உலகத்துக்கு நன்மையை செய்கிறது ஆக சர்வ ஆரம்ப பரித்தியாகி லௌகிக்க வைதிக கர்மங்களை அறவே விட்டு உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு மாத்திரம் வேண்டியதை செய்யறான் குளிக்கிறான் சாப்பிட்றான் ஏதோ உடம்ப காப்பாத்துறதுக்கு அதுவும் இந்த பிராரப்த கர்மத்தை அனுபூச்சு தீக்ணே மாற்றவியர் ஆதிசங்கர் அப்பேர் பட்டவந்தான் குத்தன் என்று புரிந்துகொள்வாஹு இதுவே இந்தடைய அர்த்தம் மாநாயஸ் மிதாரி பவரம்பிணா ச உச்சிய